வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் கல்வி என்பது நிறைய பட்டங்கள் பெறுவது அல்லது நிறைய புத்தகங்கள் படிப்பது என்ற எண்ணத்தில் தான் நம் ஒட்டுமொத்த உலகமும் இருந்து வருகிறோம் ஆனால் உண்மையிலேயே கல்வி என்பது மிகப்பெரிய பட்டங்களை பெறுவதோ அல்லது நல்ல புத்தகங்களை படிப்பதோ அல்ல இந்த உலகத்தோர் வகுத்துள்ள நீதிப்படி அந்த ஒழுக்கத்தின்படி நடந்து கொள்ளும் வளையக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பழகாதவர்கள் எவ்வளவு கற்றிருப்பினும் அது பயனளிக்கப் போவதில்லை உதாரணமாக இந்த நவீன யுக காலத்தில் நிறைய இளைஞர்கள் தங்களுடைய கல்லூரி படிப்பை முடித்தவுடன் லட்சக்கணக்கில் மாத சம்பளம் அல்லது மிகப்பெரிய நிறுவனங்களில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வேலைவாய்ப்பை பெற்று ஆச்சரியத்தை தருகிறார்கள் ஆனால் அந்த ஆச்சரியத்தை தரும் இளைஞர்கள் சாதனை செய்யக்கூடிய இளைஞர்கள் எங்கே அவர்களை தவற விடுகிறார்கள் என்றால் பணத்தின் முன் தம்முடைய ஒழுக்கத்தை விற்றுவிடுகிறார்கள் நிறைய இளைஞர்கள் தங்களுடைய குடும்பத்தினரையோ அல்லது மற்ற சுற்றத்தாரையோ பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தம்முடைய என்ன ஓட்டத்திற்கு ஏற்ப அல்லது தாம் நினைத்தவற்றையெல்லாம் நடத்தி வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து வருகிறார்கள் இதனுடைய வெளிப்பாடுதான் தமிழ் கலாச்சாரத்தையும் தாண்டிய சென்னை நகர அல்லது பிற நகரங்களில் வாழக்கூடிய நகர்ப்புற இளைஞருடைய வாழ்க்கை இவ்வாறு இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நேரிடுகிறது என்றால் இதுவரை வகுத்து வைத்திருந்த நியதி எல்லாவற்றையும் அழித்து புதிதாக ஒரு நியதியை உருவாக்க நினைக்கிறார்கள் அவ்வாறு உருவாக்க நினைக்கும் பொழுது எதையெல்லாம் இழக்கிறார்கள் என்றால் நட்பை உறவுகளை அல்லது தம்முடைய குடும்பத்தினரை என எல்லாவற்றையும் இழப்பதற்கான சூழ்நிலையாக அது அமைந்துவிடுகிறது ஆகையால் நாம் எவ்வளவு கற்றிருந்தாலும் சரி நாம் கற்றவற்றோடு இந்த உலகத்தில் உயர்ந்தோர் வகுத்துள்ள நியதிப்படி அதாவது சான்றோர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நீதியை ஒழுக்கத்தை வகுத்தளித்திருப்பார்கள் அந்த ஒழுக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அவ்வாறு அந்த ஒழுக்கத்தை ஒத்துப்போகாதவர்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் கல்லாதவர்களுக்கு சமம் அல்லது கல்லாதவர்கள் எப்படி அறிவில்லாமல் இருக்கிறார்களோ சமம் என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் ஆகையால் நம் பட்டறிவை பகுத்தறிவை பாட எல்லா அறிவையும் இணைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு முயற்சித்தால் நாம் கற்றோர் முன் கற்றோராக அல்லது எல்லார் முன்னும் ஒரு சான்றோராக வாழ முடியும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார் மீண்டும் குரல் உலகத்தோடொட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்திற்கு பின்னணி இசை கோப்பை வழங்கிய அருமை நண்பர் பிவகாசி திரு தினேஷ் பாபு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்